வாரா துவைத்த நிஷேதத்தை நீக்குவதன் மூலம் நீக்குவதன் மூலம் நிஷேதம் பண்ணுவதன் மூலம் அத்வைத்த பிரம்ம ஆத்மனை சித்தாந்தம் என்ற யுக்தி பிரமாணம் ஸ்ருதிப்பிரமாணம் அனுபவப் பிரமாணம் இவைகளின் துணை கொண்டு ஸ்வப்னம் அனுபவ பிரமாணம் ஆகாஷகா யுக்தி பிரமாணம் பிரமாண வாக்கியங்கள் பார்த்துட்டோம் வாக்கியங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு சத்தியம் இல்லை துவைத்த பிரபஞ்சா நித்யா அத்வைத்தம் பிரம்மாத்ம சத்தியம் இதுதான் இந்த இந்த பிரகரணத்துடைய முக்கியமான மைய கருத்து கருத்தை அவர் தெளிவா உபதேசம் பண்ணிவிட்டார் இப்ப இந்த சம்சார காரணம் என்னங்கிறத சொல்ற இந்த சம்சார காரணம் என்னன்னு சொல்லி சம்சார காரணம் இந்த துவைத்த தரிசனம் தான் சம்சார காரணம் இந்த சம்சார நிவர்த்திக்கு அத்வைத்த பிரம்மாத்ம ஞானம்தான் சம்சார நிவர்த்திக்கு காரணம்னு சொல்ல போற அதை சொல்றதுக்காக சில முறைகளை அவர் பின்பற்றுகிறார் அதை தான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம் ஆனா அது துக்கத்துக்கான சுகம் தானே நம்மளை வந்து பலவீனப்படுத்துற சுகமே தவிர பலப்படுத்துற சுகமா அனுபவிக்கிறோம் உலகத்தில் நம்ம அனுபவிக்கிற சுகங்கள் எல்லாம் நம்மை வலிமை இழக்க செய்யும் இன்பங்கள் தான் நாம் அனுபவிக்கிற சுகங்கள் எல்லாம் நம்முடைய மனோபலம் ஞானபலம் எல்லா பலத்தையும் நாசம் பண்ற சுகத்தை நம்ம சரீரத்தோட பலத்தையோ மனசோட பலத்தையோ ஞானத்தோட பலத்தையோ கூற்ற சுகம் ஏதாவது இருக்கா உலகத்தில் கிடையவே கிடையாது ஆனா ஜனங்கள் தங்களையே அழிக்கின்ற சுகத்துக்கு தான் உட்படுகிறார்கள் விஷய சுகம் ஜீவனை அலக்கழிக்கிற சுகம் துக்கப்படுத்துற சுகம் உண்மை அடிமைப்படுத்துகிற சுகம் நிறைவை தராத சுகம் என்னது நிலையில்லாத சுகம் இப்படித்தானே படிக்கிறோம் அதுக்காகவே மனுஷன் வாழ்நாள் முழுவதும் கர்மங்களையும் வைதிக கர்மங்களையும் பண்ணிக்கிட்டே இருக்கான் கர்மம் பண்றது வைதிக கர்மம் பண்றது என்னத்துக்காக இன்னும் அண்ட் பெட்டர் சென்ஸ் எவ்வளவு தூரத்துக்கு லௌகிக கர்மம் பண்றோமோ பணம் நிறைய சம்பாதிக்கலாம் வைதிக கர்மம் வேற அதுக்கு சப்போர்ட் பண்றது நீ இந்த கர்மா பண்ணினா உனக்கு பணம் கிடைக்கும் அது கிடைக்கும் சனி போகும் ராகு வரும் என்ன தேவையாக சொல்லிக்கிட்டே இருக்கு எல்லோரும் இங்கே வர்றதில் மெயினாக குச்சினூறு அது வந்து மெயினாக வந்து அதோட அதையும் கம்பைன் பண்ணிக்கிறோம் நம்ம தப்பு இல்லை என்ன பண்ணுறது அப்படி வாசனை அப்படி பழம் போயிடுது பேர் வாசனைன்னு பேர் அது பண்ண முடியாது அது மாதிரி கர்மாவை பன்னிண்டே இருக்கான் இந்த துவைத்த சம்சாரத்தை மாத்திர சம்சாரம் சரியாகணும்னா என்ன பண்ணணும் கர்மாவை பன்னெண்டு கர்மாவை பண்ணினா என்னாகும் அதில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா அதில் வந்து பிடிச்சது பிடிக்காது இருக்கும் நமக்கு பிடிச்சது பிடிக்காது இருக்கும் நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் பூர்ணமாக தர்மத்தை கடைபிடிக்க போகிறான் ஒரு நாள் ஆகையனால வந்து அவன் தர்மத்தை இப்படி பண்றானே நம்மளாலையும் பூர்ணமாக கடைபிடிக்க முடியல நம்ம கடைப்பிடிக்கிற விஷயம் அவனால் முடியல அவனால் கடைபிடிக்கிற விஷயம் நம்மளால முடியல ரெண்டு இருக்குல்ல இந்த ப்ராப்ளம் இருக்கு நமக்கு ஒரு தர்மத்தை கடைப்பிடிக்க முடியிறது இன்னொரு ஏரியா தர்மத்தை கடைபிடிக்க நம்மளால முடியல அவனுக்கு வந்து இன்னொரு ஏரியாவை கடைப்பிடிக்க முடியறது படிக்க முடியல நம்ம என்ன நினைக்கிறோம் நான் கடைப்பிடிக்கிறது அவன் கடைப்பிடிக்கலையே அப்படின்னு அவன் கடைபிடிக்கிறது என்னால் கடைப்பிடிக்க முடியலேங்கிறதுல அப்புறம் பார்த்துப்போம் அந்தளவுக்கு விவேகம் இல்லை ஆகினால் நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த இந்த ஒரு ப்ராப்ளம் நம்மக்கிட்டே இருக்கு நம்ம தர்மத்தையே கடைப்பிடிச்சா கூட நான் கடைப்பிடிக்கிற தர்மத்தை எல்லாம் அவன் கடைப்பிடிக்கணும் படிக்க மாட்டேங்கிறான் இதை பண்ணுறான் அதை பண்ண மாட்டேங்கிறானு இப்படிலாம் மனசில் தோன்றது இல்லையா நமக்கு அவனுக்கு அதே தான் தோன்றது என்ன இந்த தர்மத்தை எல்லாம் பேசுகிறார் இதை பண்ணுறது இல்லையா அவரு அப்படின்னு சொன்னால் என்னென்ன தர்மத்தை பண்ணுறதுக்குள்ளே ராகத்வேஷம் பருவம் எல்லாரும் தர்மத்தை பண்ணுகிறார் தர்மத்தை பண்றதுக்குள்ளேயே நிறைய ராகத்வேஷங்கள் வரத்தான் செய்யறது அது மாயையோட மகிமை இந்த சம்சாரத்தை சரி பண்றதுக்கு நிறைய பேர் வை வெளியில துவைத்த பிரபஞ்சமே சம்சாரம் நினைக்கிறான் துவைத்த பிரபஞ்சம் தெரியாது இது பரமார்த்தஹான்னு அவன் நினைச்சுட்டு இருக்கான் நம்முடைய சரீரம் நம்முடைய உலக வாழ்க்கை இதுல இருக்கிற பொருளாதாரம் அந்த பொருளாதாரத்துக்கு இருக்கிற மதிப்பு இந்த பதவிக்கு இருக்கிற மதிப்பு புகழ் இதெல்லாம் பரமார்த்த சத்தியம் நினைச்சுட்டு தானே ஒருத்தம் பேயா நாயா மாடா கழுதியா உழைக்கிறான் அப்படி உழைச்சு திருப்தி வருதான் என்ன பண்ணான்னு இந்த சமுதாயத்தில் சரியில்லை பாங்கிறான் அழுத்துகிறா அடிகள் அப்ப சம்சாரத்துக்கு காரணம் பிரபஞ்சம் கிராம் அதுக்குத்தான் நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கான் இடத்த சேஞ்ச் பண்ணுறான் சூழ்நிலையை மாற்றுறான் அந்த டயத்தை மாற்றிக்கிறோம் நம்ம நம்ம ரொட்டின்லேயே இல்லாமல் நானும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கேன் எப்போ பார்த்தாலும் இதை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா ஏன்னா எனக்கு நமக்கு இருக்கிற வேலை ஐம்பது மணி நேரத்துக்கு இருக்குது இருக்கிறது மொத்தம் இருபத்தி நாலு மணி இந்த ஐம்பது மணி நேரத்து வேலையே இருபத்தி நாலு பண்ண முடியும் அந்த இருபத்தி நாலு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்தாகணும் அதுக்கடையில் உடம்பு முடியாமல் போகிற ஒரு அம்சம் இத்தனையும் சமாளித்து தர்மத்தை அனுஷ்டிக்கணும் எல்லா காரியமும் இப்ப இதுதான் காரணம் நினைச்சு கர்மாவை சரி பண்ண முடியுமான்னு கர்மாவெல்லாம் சரி பண்ண முடியாத உழைச்சாலும் இது துக்கத்தை கொடுத்துட்டு தான் இருக்குமே தவிர இது ஒரு நாளும் சுகத்தை பூர்ணமா கொடுக்கிற சக்தி இந்த சம்சாரத்துக்கு கிடையாது சம்சாரம் ஒய்ஃபு நம் பண்ணிக்காய் எல்லாமே நம்ம நினச்சா சம்சாரம் தான் நம்ம அபிமானம் வச்சா எதுவும் சம்சாரம் அபிமானம் இல்லைன்னா எதுவுமே சம்சாரம்னு கிடையாது போயிட்டு போட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்தோம் அதனால தான் என்ன பண்ணுகிறார்கள் சில பேர்லாம் இவருங்க இன்னொரு விதம் இந்த ஆன்மீகத்துக்குள்ளே நுழைகிற சில பேர் கோயிலே கெதி சில பேர் எல்லாத்தையும் விட்டு விட்டு விருந்தாவனுக்கு போயிடுறாங்க இந்த வம்பையே வேண்டாம் இந்த மாமியார் நாத்திரார் தொந்தரவே வேண்டாம் எப்படி அவர் ஒரு வழி பண்ணி ஹஸ்பண்டை வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு நானும் போடுறேன் நானும் போட்டுக்கிறேன் ரெண்டு பேரும் போ ரெண்டு பேரும் போயிடும் வாங்கணும்னு சொல்லி ஏன்னா அங்கே போய் எங்கள் செக்யூரிட்டி வேணுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்போம் உனக்கு நீ நான் எனக்கு நீ நான் ரெண்டு பேரும் சேர்ந்து பிருந்தாவனுக்கு போய் கிருஷ்ணா ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா சம்சாரம் போயிடும்ட்டு அதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அது வாஸ்தவம் தான் எப்படியோ அது நல்லது தான் தப்பு இல்லை இங்கே உலகத்தில் இந்த அவஸ்தைப்படுறதுக்கு பேசாமல் பிருந்தாவனத்துக்கு போய் அங்கே வந்து அந்த ஏதோ அங்கே பருவத்தம் இருக்குது அதெல்லாம் சுற்றி கோவர்தன மலையை சுற்றிண்டு ஏதோ அங்கே பாட்டுக்கு நம்ம பாட்டு காரியத்தை பண்ணிகிட்டு இருக்கலாம் பகவன் நாமத்தை சொல்லிட்டு ஆனந்தமாக இருக்கலாம் ஏன்னா இந்த துவைத விவகாரமே நமக்கு இந்த பிரபஞ்சமே அதை பண்ண மனசரி பண்ணணும் அது கொஞ்சம் புரியல மனசை சரி பண்ணணும் சொல்லி சகுன பிரம்ம தியானம் அந்த இறைவனோட கலக்கணம் அப்ப அதுக்காக சில பேர் ட்ரை பண்ணுகிறார்கள் யோகிகள் என்ன பண்ணுகிறார்கள் இந்த மனசு இருந்தா தானே பிரச்சனை இந்த மனச நிர்விகல்பமாதிக்கு கொண்டு போய் அழிச்சு விடுங்க நிறைய பேர் இந்த மனோ நாசம் ஆகும் நம்ம ப்ராப்பரா அதை எடுத்து தெளிவா விளக்கி சொன்னா கூட அது ஆக ஏன்னா ஏற்கனவே தப்பா புரிஞ்சுன்றது உள்ள ரொம்ப பலமா போயிடுது அதை நீக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை இப்போதான் இந்த சொல்கிறோம் இல்லையா ஒரு திருஷ்டா அந்த சொல்கிறோம் இல்லையா அதை கீயை தொரைச்சிட்டோம் மோசமான கீயை போட்டு பல பல கண்ட கண்ட கீயெல்லாம் போட்டு திறந்துட்டால் அப்புறம் ஒரிஜினல் கீ போட்டாலும் திறக்காதுங்கிற பாருங்க அதே மாதிரி தான் இப்போ அது விஷயத்தை சொன்னாலும் புரியறதில்லை ஆக இந்த மனோநாசம் அப்படின்னு ஒரு விஷயத்தை எல்லாரும் ஒரு ரமண மகர்ஷி மனோநாசம் பண்ணியிருந்தார் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க மனோநாசம் மனோநாசம்னு சொல்லிட்டு இருக்காங்க மனோநாசத்தை பத்தி இவங்க என்ன அர்த்தம் பண்ணிட்டு இருக்காங்க சாஸ்திரத்திலிருந்து அங்கங்க தூக்கி நுடுறாங்க அங்கங்க சொற்களை எடுத்துக்கிறாங்க அந்த சொற்களுக்கு விளக்கத்தை அவங்க யாரும் படிக்கிறதே இல்லை சாஸ்திரங்கள் அங்கங்க சொல்லப்படுற சொற்களை எடுத்துக்கிறாங்க ஆத்மான்னு எடுத்துக்கிறாங்க அத்வைதம்னு எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி சொற்களை எல்லாம் சில அமைப்பினர் எடுத்துக்கொள்ளுகிறார்கள் ஆனால் அந்த சொற்கள் எவ்வாறு சாஸ்திரங்களிலே எந்தெந்த இடத்தில் எவ்வாறு கையாளப்பட்டிருக்கின்றன என்று தெரிய வேண்டாமா உதாரணத்துக்கு பிரம்மன்னா அர்த்தம் இருக்கு பிரம்மம்னா சகுண பிரம்மம் அர்த்தம் இருக்கு பிரம்மம்னா நிர்குண பிரம்மம் அர்த்தம் இருக்கு பிரம்மங்கறதுக்கு வேதம் பிரம்மனா பிராமணனுக்கே பிரம்மன் பேரு எல்லாத்துக்கு மேல நம்ம ஆத்மாவே பிரம்மன் முக்கியமான பிரிய பிரத்மா பிரம்மன் தானே முக்கிய பிரம்மன் சண்டாளனா இருந்தா என்ன பிராமணனா இருந்தா வாஸ்தவமா ஆத்மா பிரம்மன் தானே என்ன சந்தேகம் அப்ப அந்த எதுக்கு சொல்றேன் இந்த சப்தங்களை அங்கங்க எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டு அதுக்கு ப்ராப்பர் மீனிங் தெரியாம ஏதோ ஒரு கற்பனை அர்த்தத்துல உழவுறாங்க கற்பனையா ஒரு அர்த்தத்தை பண்ணிட்டு ஒரு வருஷம் இல்லை வாழ்நாள் உழவுகிறார்கள் அது மாத்திரமல்ல பக்கத்தில் இருக்கிற சொல்லி கொடுத்துறான் என்ன ஏவன் பரம்பரா பிராப்தம் அஜ்யான பரம்பரா வந்து அனர்த்த பரம்பரா அஜான பரம்பரா அனர்த்த பரம்பரா தப்பு தப்பா புரிஞ்சுட்டு அந்த பரம்பரை வந்து ஜாகிரதையா இருக்க வேண்டும் இதெல்லாம் நான் கொஞ்சம் கடினமா பேசல நினைச்சுக்காதீங்க கடினமா சொல்றதுல தாத்யம் இல்லை உண்மையான பொருளை உணர்ந்து கொள்ளணும் தாத்யம் கிரிட்டிசை பண்றதுலயோ தாற்பயமே இல்லை நாசம் பண்ணணும்னு ஒரு குரூப் ரொம்ப என்ன பண்ணுகிறார்கள் இருக்கிற வரைக்கும் பிரச்சனைப்பா அதாவது மன சத்துவே துவைத்த தர்சனம் மன அபாவே துவைத்த அபாவகா மனோ நாச கத்த உலகத்தை நம்மளால அழிக்க முடியுமா உலகம் தான் மாமியார் ரொம்ப பிரச்சனை பண்றாங்க மாமியார் கொலை பண்ண முடியுமா இருக்கை மாமியார் விட்டா கதை இல்லையான்னு கேட்காங்கிட்டு இருக்கோம் சொல்றோம் வேற வழி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கும் அதனால் இவங்களை சுற்றி தான் வாழ்ந்துட்டுருக்கோம் எல்லாரும் உறவுகளை இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது உறவுகளோடையும் வாழ முடியாது உறவுகள் இல்லாமையும் வாழ முடியாது இப்படி ஒரு ரெண்டும்ங்கெட்டான் நிலையில் தான் எல்லோரும் இருக்காங்க அப்போ நம்ம வந்து இந்த உலகத்தை ஏதாவது மாற்ற முடியுமோ அதுக்கு சொல்கிறது உண்டைய ராமகிருஷ்ண பிரமஸைய உதாரணம் ஒன்று இருக்கேன் நீ உலகம் முழுக்க வந்து கல்லு முள்ளு இருந்ததுன்னா காடு முழுக்க இங்கே கல்லு முள்ளாக இருக்குது பாதையெல்லாம் வந்து ஒரே கரடு இருக்கு பாதையே இல்லை நம்ம என்ன பண்றதுன்னா நீ செருப்ப போட்டுக்கோ அதுதான் வழி செருப்பை போட்டுட்டா பிரச்சனை இருக்காது உடனே எல்லாத்தையும் மாத்திட முடியுமா இப்ப ஸ்டீம் போட்டா இது நடக்கிறது இந்த வருஷம் ஆகும் இங்க அதனால ஒன்னொன்னு பொறுமையா பண்ண வேண்டியிருக்கு ஒரு ஒரு பண்ண வேண்டியிருக்கு அப்ப எது என்ன பண்ண வேண்டியதுன்னா நம்மதான் நம்மள ஒண்ணு வெயிலும் மழையை அடிச்சா நம்மதான் கூட பிடிச்சுக்கணுமே தவிர ஏன் வெயில அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்ல முடியுமா ஏ மழையா அந்த பக்கம் தனியா பெய்ய இம்மேல விழாதுன்னு சொல்ல முடியுமா நம்ம கொடைய பிடிச்சிக்க வேண்டியது அவ்வளவுதான் ஆக உலகம் நமக்கு துக்கம் கொடுக்கறதுன்னா உலகத்தை நாம ஒன்னும் பண்ண முடியாதுன்னு ஒரு நிலைக்கு வந்து இந்த மனசுதான் உலகத்தை உலகத்தை வந்து எடுத்துக்கிட்டு பாழா போன மனசு சொன்ன இல்லையா பாழா படுத்துற மனசு இந்த மனச நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனசை சரி பண்ணணும் சொல்லப்போனா சகாம தர்மானுானத்தில் கூட மனசுக்கு செகண்டரி தான் மனசு சுத்தி எல்லாம் லௌக்கிக விஷயத்தில் தான் இருக்குது மனசு இங்கே இல்லாட்டி பெட்டர் லோகம் சொர்க்க லோகம் வேறு சொல்லிவிட்டான் நீ இங்கே நிம்மதியாக இருக்க முடியாது அங்கே போனால் உனக்கு வந்து டாக்டர் டீம் போக வேண்டாம் டாக்டர் டீம் போக வேண்டாம் பல்ட டாக்டர் டென்டிஸ்டு டீம் போக வேண்டாம் ஃபிசி ஃபிசிஷியன் டீம் போக வேண்டாம் அங்கே போதே நீ யூத்தாக பிறப்பேன் சாகிற வரைக்கும் நீ யூத்தாக இருப்பேன் தேவலோகத்தில் இருக்கிற கணக்கு ஆகியனாலும் அங்க புதுமையே கிடையாது அங்க எப்போ என்றும் இளமை எப்பொழுதும் இளமை அப்படின்னு சொன்ன உடனே இந்திராய் அக்னேஸ்வாகா சோமாயஸ்வாக சொர்க்கம் என்ன பெட்டர் பெட்டர் பொசிஷன் சொல்றாங்க இல்லையா உயர்ந்த உலகம் உயர்ந்த வாழ்க்கை அதுக்காக தான் அது மணி நோக்கம் அதனாலதான் வைதிக தர்மம் நௌம ரெண்டு சொன்னேன் அப்புறம் என்னன்னா கொஞ்சம் புரியுது இல்ல இல்ல இதெல்லாம் வந்து எங்க போனாலும் நம்ம பிரச்சனை தீரவா போராது காசிக்கு போனாலும் கருமம் துளையாது அது மாதிரி எங்க போனாலும் நம்ம இது தொலைவா போறது இது மனசுதான் ப்ராப்ளமா இருக்கு மனசை சரி பண்ணுவோம் சொல்லித்தான் நிஷ்காம தர்ம அனுஷ்டானத்துக்குள்ளேயே நுழையரும் அப்புறம் நிஷ்காம தர்ம அனுஷ்டானுஷ்டான கர்மயோகம் எல்லாரும் பிரசித்தமா சொல்ற கர்மயோகம் நிஷ்காம தர்மா அனுஷ்டானம் உலக பலன்களை விரும்பாத கர்மயோகத்துல நம்ம கவனம்லாம் எங்க இருக்கு மனசுல இருக்கு உலகத்துல இல்ல எதா இருந்தாலும் நான் எப்படி எடுத்துக்கிறது சுகதுக்கே சமய கிருத்வா லாபாலாபே கிருத்வா ஜயா ஜெய் சமய நான் சமமா பண்ணிட்டு செய்யணும் சமத்துவம் யோக உச்சத்தை கருமாணி அப்படி சொல்லி மைண்டை தான் நான் கவனிக்க ஆரம்பிக்கிறேன் அப்புறம் என்ன பண்றேன் மைண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அடங்கணுங்கிறதுக்காக வேண்டி தியானத்துக்கு போறேன் மனசு நல்லா விரியணுங்கிறதுக்காக வேண்டி விஸ்வரூபத்துக்கு போறேன் அப்படி போனதுக்கு பிறகு இந்த துவைத பிரபஞ்சம் எங்கேயோ ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு என்ன கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஸ்டர்ப் பண்ண வாசனை விடமாட்டேங்கிறது நான் வந்து பண்ணுறேன் எழுபத்தஞ்சி சதவீதம் பண்ணாலும் இருபத்தஞ்சி சதவீதம் வாசனை எல்லாம் ஜென்மாந்திர அந்த துர்வாசனைகள் இந்த சுவாசனையை சுவாசனை நல்ல வாசனைகளை ஓவர் பவர் பண்ணிவிடுவோம்னு பயமாக வேற இருக்குது எல்லாருக்கும் அது வேற இருக்கு இந்த நல்ல வாசனைகளெல்லாம் அந்த கெட்ட வாசனைகள் திடீர்னு ரூல் பண்ண ஆரம்பிச்சு கொடுத்துனா என் கதி என்ன ஆகுறது இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கர்ம பண்ணி உபாசனை பண்ணி எல்லாம் பண்ணி பக்குவப்படுத்தி வச்சிருக்கிற இந்த மனசு திடீர்னு மாறிவிட்டா என்ன பண்ணுறது பயம் அது பயம் வேற என்ன நான் யோகத்துக்கு போறேன் நீ ராஜ யோகத்துக்கு போபிறேன் ஆகையினால என்ன பண்ண போறேன் நான் சமாதி பழக போகிறேன் என்ன பண்ண போறேன் இந்த சமாதியில இந்த மனசுக்கு நெருப்பு வச்சு கொளுத்த போறேன் மனசு இருந்தா தானே பிரச்சனை மனச ஒரு வழி பண்ண போற மனச அழிக்கிற வார்த்தையை கேட்டதுனால என்ன பண்ற மனச அழிக்கணும்னு ஏங்குறாரு அது காவேண்டி மூடி மூடி கண்ண மூடி மூடி பாக்கிறார் என்னெல்லமோ பண்ணி பாக்கிறார் இத்திரையோ பண்றாரு அது என்னன்னா அது ஒடுங்குற மாதிரி இருக்கு திரும்ப வந்தூடு பதஞ்சலியான அவஸ்தே சொல்லிவிட்டார் ததேவ நிர்பாசா மாத்திரம்யம் இவ சமாதிருவனமா என்று கருப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் துவைதம் அழியணும்னா மனசு அழியணும் அதுக்கு பிரமாணம் என்ன அனுபவ பிரமாணம் தூக்கம்னா தூக்கத்துல மனசே இல்லை அதனால உலகம் தெரியல ஜாகிரத அவஸ்தையிலையும் சொப்னாவஸ்திலையும் வந்து மனசு இருக்கு அதனாலதான் சம்சாரம் இருக்கு ஆக ஜாக்கிரத வசையில் சமாதி அபியாசம் பண்ணினேன்னா எனக்கு மனசு அழிஞ்சு போயிடும் மனசு அழிக்கணும் டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிரயத்தனம் பண்றான் அதுக்குதான் நிறைய அது முயற்சி பண்றாங்க எனக்கெல்லாம் இன்னும் மன அழியவே இல்லை சுவாமி வருத்தத்தோட சொல்றாங்க மன அழியலை ரொம்ப வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன் இல்லாமல் இதில் வந்து வேதாந்தம் படித்தவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்குது சரியாக குரு மாத்திரம் சொல்லி கொடுக்கலன்னு வச்சுக்கோ வேதாந்தம் படித்தவங்களுக்கு இந்த பிரச்சனையும் இருக்குது இந்த யோக வேதாந்தம்னு பேர் வேதாந்த யோகம் இல்லை வேதாந்த யோகம் பெட்டர் பரவாயில்ல இது யோக வேதாந்தம்னு பேர் என்னென்ன யோகத்துக்கு பிராதா கொடுத்து வேதாந்தம் கிழ போயிடும் ஆகையினால என்னென்னா வேதாந்தம் சொல்லியிருக்கு ஆனால் அந்த வேதாந்தத்தில் இருக்கிற உண்மைகளை உணர வேண்டுமானால் அது ஒரு வார்த்தை வேற போட்டுப்பாங்க உணர வேண்டுமானால் மனம் அழிய வேண்டும் மனம் அழிந்து அத்வைத நிலைக்கு போக வேண்டும் பேச்சிற்குரிய அத்வைதம் பேசுவதற்குரிய விஷயம் அல்ல அது இந்த இருமைகள் காணப்படும் பொழுது அது உணரப்பட முடியாதது இருமைகளை கடந்து செல்ல வேண்டும் அப்படி சொல்லணும் அந்த வார்த்தை சொல்ற போதே எங்கேயோ போற மாதிரி இருக்கும் அந்த இருமைகளை கடன் பெரு அவனுக்கு போக வேண்டும் இல்லாத மாதிரியும் ஒரு தோற்றம் அது வருமா என்னால் என்னாலோ அது தகுந்த பாட்டு வேற நிறைய இருக்கு அன்னால் என்னாலோ அன்னால் என்னாலோ கைவிளக்கின் பின்னே போய் காண்பார் போல் மெய் பின்னே போய் நான் மெய் காண்பது என்னாலோ நல்லது அது மூக்ஷுவா இருந்து பாடுற போது சரி சாஸ்திரம் கிடைச்சு குரு கிடைச்சு வழி கிடைச்சதுக்கு பிறகு என்னாலோ என்னாலோன்னா குருவுக்கே கஷ்டமாயிடு அதான் வந்து என்னால் அன்னால் இந்நாள்தான் இகச்சே அவேதிஸ்தி நச்சேதிகேதி மகதீவி நஷ்டி இப்படிதான் போறது இன்னைக்கு இந்த கிளாஸ்லாம் ஞாபகம் இன்னைக்கு கொஞ்சம் இது சீரியஸ் டாபிக் தான் இத்தனை நேரம் பேசுனது சீரியஸ் இல்லையான்னு நினைச்சுக்காங்க அது சீரியஸா இருந்தாலும் அது இனிமோ மாதிரி இருந்தது இப்போ இது நம்ம ப்ராப்ளம் பேசுற மாதிரி இருக்கு அத்வைதோது பரவாயில்லை அது அத்வைதம் தத்துவமா போச்சு இல்லையா இது மைண்டை பத்தி பேச ஆமாம் நம்ம சப்ஜெக்ட் ஆச்சு சொல்லுங்க இத்தனை நேரம் அத்வைதம் பேசினதே மைண்டுக்காத்தான் அது மைண்டுக்குன்னு தெரியல ரொம்ப அழகான வார்த்தை சொல்லுவார் நீ வந்து நீ வந்து அதை அழிக்க முயற்சிக்க கூடாது நீ மனசை அழிக்க முயற்சிக்க கூடாது உன்னால மனசை அழிக்க முடியாது அது ஈஸ்வர சிருஷ்டி உன்னால மனசை அழிக்க முடியாது நீ மனசை அழிக்க வேண்டிய அவசியம் மனதை அழிக்க முயற்சிக்காது மனதை அழிக்க முடியாது மனதை அழிக்க தேவையில்லை அப்படி என்றால் மனதை அழித்தல் என்பதன் பொருள் என்ன மனதை அழித்தல் என்பதன் பொருள் என்ன நீங்க வேணா சந்தேகம் தெளிதல் படலம் கைவல்லியன் நவநீதம் பதினைந்தாவது பாடலில் இருந்து இருபதாவது வரை பாருங்கள் பார்த்து பார்த்து மனதை கொல்லுங்கள் கொல்லுங்கள் கொள்ள கொல்ல முடியாத என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சொல்லலாம் மனதை அழிக்கிறதுனா என்ன இன்னும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப இப்ப வந்து இந்த டம்ளர் நம்ம கண்ணு முன்னாள் சௌரியமா போச்சு இப்ப இந்த டம்ளர் அழிக்கணும் நான் என்ன என்ன பண்ணணும் தண்ணியை கீழ கொட்டிபிட்டு ஒரு பெரிய சுத்தியில் எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிஞ்சோ டம்ளர் போயிடும் அழிச்சுடா டம்ளரை அழிக்கணுமா டம்ளரை வந்து ஸ்தூலமாக அழிக்கணுமா எப்படி அழிக்கிறதுனா நான் அறிவால் அழிக்க முடியுமா முடியாதா இதை அறிவால் நான் அழிக்க முடியும் அறிவால் அழித்த பிறகு நான் டம்ளரை யூஸ் பண்ண முடியும் ஞாபகம் வச்சு என்ன பல அர்த்தத்தோடு சொல்கிறேன் அறிவால அழிக்க முடியுமா முடியாதா இது வந்து டம்ளரா சைட்ல டம்ளரா நடுப்பக்கம் டம்ளரா எங்க இருக்கு டம்ளர் டம்ளர் இது டம்ளரா இது பேர் மாறிப்பிடிப்பாரு இத்தனை சொல்ற போது டம்ளரும் தெரிஞ்சுட்டு என்ன இப்ப அந்த டம்ப்ளர் எடுன்னா மூடியும் சேர்த்து தான் இருக்கு யாரும் டம்ளரையும் மூடியும் எடுத்து யாரும் சொல்ல மாட்டாங்க எடுப்பான் டம்ளர் மூடின்னு யாரும் சொல்றது இல்லை அப்போது டம்ளர் தான் மூடி இருக்கேன் ஒரு சில பேர் வேணாம் எடுப்பா மூடி எடுத்து அந்த டம்ளர் கொடுத்தா கொண்டுருவா சில புத்திசாலி அப்ப எடுக்க எடுத்துட்டு அப்புறம் எடுத்ததுக்கு அப்புறம் என்னன்னா இதுக்கு பேர் என்ன மூடி எப்படி திடீர்னு மூடி வந்தது டம்ளர்ல இருந்து இப்ப இங்க இருக்கிறது முழுக்க முழுக்க என்னது இதுக்கு என்ன பண்ண நாம் இதை அழிக்க முயற்சிக்க வேண்டியதில்லை டம்ளரை அழிக்க முயற்சிக்க வேண்டியதில்லை தம்பளரை அழிக்க முடியாது டம்ளரை அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை தம்பளர் என்ற சொல் அந்த சொல்லுக்கு இருப்பு இல்லை அந்த குவளை தம்பளர் சஷகா இதுக்கு வந்து நீ வந்து அதெல்லாம் பேர் சஷகான்னு சொன்னாலும் சரி குவளைன்னு சொன்னாலும் சரி ஏ சுவாமி தம்பளர் சொல்றீங்க தமிழ்நாட்டில் பிறந்துட்டு குவளை அந்த வெள்ளிக்கொலை இந்த வெள்ளி குவளை இருக்கு இந்த வெள்ளி குவளைய நான் குவளையை அறிவால் அழிச்சா போறோம் அறிவால் அழிச்சத்துக்கு பிறகு நான் உபயோகப்படுத்த முடியுமா முடியாதா உபயோகப்படுத்துற போது பேசும்போது குவளைன்னு சொன்னாலும் எனக்கு என்ன தெரியும் அது தம்பளின்னு தான் இந்த ஞானம் இருக்கு அத்வைத்தம் தம்பளர் மொழி துவைத்தம் வேதாந்த என்ன சொல்லிக் கொடுக்கிறது அவசியம் கிடையாது ஆக வந்து மனதை அழிக்க முயற்சிக்காதே மனதை அப்புறம் என்ன சொன்னேன் மனித அழிக்க முடியாது மனதை அழிக்க வேண்டிய அவசியம் இதுக்கு காரணம் தான் இப்ப சொல்லணும் இதுக்கு காரணம் சொன்னாதான் புரியும் மனதை அழிக்க முயற்சிக்காதே ஏன் மனதை அழிச்சுட்டா மனசை ஸ்தூலமாகவே அழிச்சுடுறோம்னு வச்சுப்போம் ஒரு வார்த்தைக்காக ஒத்துப்போம் அதை முடியாதுங்கிற கதையை அப்புறம் பார்ப்போம் மனதை அழிக்கிறோம்னே வச்சுப்போம் அழிச்சுட்டா மனசு இல்லாம இந்திரியங்களோ காரியங்களோ விவகாரமோ நடக்குமோ நடக்காது நம்ம அன்பு கருணை எல்லாம் அத்வேஷ்டா சர்வபூதா நாம் மைத்ரஹா கருணையே வச்ச இதெல்லாம் ஞானியினுடைய குணங்கள்னு சொல்லியிருக்கு ஆக்சுவலா பார்த்தா ஞானிக்கு வந்து கருணையும் இல்லை கொடுமையும் கிடையாது அது வேற கதை அந்த நிலை வேற அதை பத்தி இப்ப பேசலன்னா ஆனா ஞானிக்கு வந்து விவகாரத்துல வந்து குணங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கு எல்லாரிடத்து தன்னை எப்படி நேசிக்கிறானோ அப்படியே அனைவரையும் அவன் நேசிக்கிறான் அப்படி அன்பு முதலான கருணை குணங்கள் எல்லாம் இருக்கு இந்த குணங்கள் எல்லாம் மனசு அழிஞ்சு போயிட்டா எதுல போடுறது ஆத்மாவில் போடுறதா ஆத்மாவும் நிர்புணமாச்சு நிர்புணமான ஆத்மாவுக்கு குணங்கள் கிடையாது அப்ப குணங்கள் எதுல இருக்கணும் மனசுலதான் இருந்தாகணும் ஆகவே அப்ப குணம் வந்து இருக்கணுமா வேண்டாமா ஞானம் இருந்து குணங்கள் இருக்கணுமா வேண்டாம் இப்ப என்ன ஆகும் இன்னொரு கதை சொல்றேன் இது ஒரு கதை அப்ப இதுல என்ன தெரிகிறது மனதை அழித்து விட்டால் ஞானியாகவும் இருக்க முடியாது குணங்களும் இருக்காது குணங்கள் நற்குணங்கள் இருக்கின்றன என்று சொல்லுகிற சாஸ்திர வாக்கியங்கள் பொய்யாகிவிடும் ஒன்று அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து மனசு அழிஞ்சு போயிடுத்து மனதை அழித்து விட்டால் ஞானம் வந்து மனசு அழிக்கிறது விஷயம் வேற மனதை அழித்து விட்டால் மனதை அழியாதவங்கனா யாரு அஜானிகள் அதுதான் அர்த்தம் மனது அழியாதவர்கள்லாம் அஜானிகள் மனம் அழிந்தவர்கள் எல்லாம் ஞானிகள் மனம் அழிந்ததுக்கு பிறகு அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் தெரியாது என்ன அதுதான் கைவல்ல சொல்லி நாசம் அரூபநாசம் நல்லா கவனிக்கணும் அருமையான வார்த்தை நாசம் ஜீவன் முக்தனுக்கு அரூபநாசம் விதேக முக்தனுக்கு சொல்லியிருக்க சொல்றேன் மனது மனதை அழிக்கணும் அழிந்து விட்டால் குணங்கள் இருக்காது எனவே அழிக்க முயற்சிக்கிறது நல்லதல்ல இன்னொரு கருத்து சொல்றேன் மனதை அழித்து விட்டால் நம்ம மனதை அழித்தவர்கள் ஞானிகள் மனதை அழிக்காதவர்கள் அஜ்ஞானிகள் அப்ப மனசோட பேசுற சாஸ்திரத்தை டீச் பண்ற குருமார்கள் எல்லாம் யாரு அக்ஞானிகள் அஜானிகள்ட்ட படிக்கிறவனுக்கு பிறகு இன்பத் துன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு அனுபவிக்கணும்னா திருஷ்ட துக்கம் சொல்றாங்க பிரம்மவித்துக்கு திருஷ்ட துக்கம் சொல்லுகிறார் சுக துக்கம் இருந்தால்தான் ஜீவன் முக்தியே சித்திக்கும் சுகமும் இருக்கு துக்கமும் இருக்கு சுகத்தையும் துக்கத்தையும் மதிக்காத ஞானமும் இருக்கு மூணும் ஒரே நேரத்தில் இருக்கணும் எனக்கு சுகமும் இருக்குமும் இருக்கு சுகத்தையும் துக்கத்தையும் மதிக்காத ஞானமும் இருந்தா தான் அதுக்கு பேர் ஜீவன் முக்தி சுக துக்கத்தை அனுபவிக்கிறது மனசு வேணுமா வேண்டாமா மனசு வேணும் ஆகவே ஞானி வந்து மனச அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதான் கருத்துக்கு அந்த பிரயோஜனத்தை நினைச்சிட்டு இருக்கார் பாவம் யோகி ஒருவர் சமாதியில இருந்து அடிக்கடி சமாதியை அனுபவிக்கிறார் அனுபவிச்சு அந்த சமாதியவே மோட்சம் நினைச்சுருக்கார் பாவம் அது மோட்சம் இல்லை அது வேதாந்தம் படிக்கிறதுக்கான ஒரு குவாலிபிகேஷன் தகுதி சமாதானம் வேதாந்தத்துக்கு வேண்டிய ஒரு வர்ச்சு ஒரு குணம் என்னாச்சு ஆகையினால மனசு வேணுமா வேண்டாமா மனசழிக்கூடாது சொன்னேன் மனசு அழிக்க முயற்சி பண்ணாது இரண்டாவது மனசு அழிக்க முடியாதுன்னு மனச அழிக்க முடியாது ஏன் அழிக்க முடியாது நம்ம இத்தனை படிச்ச பாடமே என்னது பறக்கவில்லை என்னன்னா துவைத்தம் அத்வைத்தம் பிறக்கவும் இல்லை துவைத்தம் இருக்கவும் இல்லை துவைத்தம் அழியவும் இல்லை நம்ம படிச்சதே இத்தனை அதுதான் அத்வைத்தமும் பிறந்ததில்லை அத்வைதமும் இறந்ததில்லை அத்வைதமும் எடைப்பட்ட நிலையிலும் இல்லை துவைத்தம் இல்லவே இல்லை காலத்திரையே துவைத்தம் நாஸ்தி ஆதவ் அந்த நாஸ்தி வர்த்தமானே தத்தா துவைத்தம் மித்தியா துவைத்தம் வாஸ்தவம் கிடையாது எல்லோ படிச்சோம் இன்னொரு விஷயம் மனசை அழிக்க முடியாதுங்கிறது மனசை அழிக்க தேவையில்லைன்னு சொன்னேன் மனசை அழிக்க முயற்சி பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் அப்புறம் அடுத்தது என்ன சொன்னேன் மனசை அழிக்க முடியாது ஏன்னா மனம் நம்முடைய படைப்பு அல்ல இது வந்து மாயினுடைய படைப்பு இப்ப சிருஷ்டியில ரெண்டு சிருஷ்டி இருக்கு ஈஸ்வர சிருஷ்டி ஜீவ சிருஷ்டி இப்ப ஈஸ்வர சிருஷ்டி மனுஷியா சாஸ்திர சிருஷ்டி ஜாதி இல்லையா பிராமணஹா க்ஷத்ரியா இல்ல சாஸ்திரி சிருஷ்டி தான் சாஸ்திரத்தினால சிருஷ்டிக்கப்பட்டது தானே ஜாத்தியெல்லாம் மனுஷியாக தானே எல்லாரும் சிருஷ்டி சாஸ்திரத்தினால போறதுக்கு நம்ம என்ன பண்றோம் அவனா அவன் சொல்லியான கஞ்சப்ப நாம் இன்னொரு சிருஷ்டி வைக்கிறோம் அவனா மகா பிரபு அப்படிங்கிறோம் இதெல்லாம் உண்மை அவருடைய காரியத்தை வச்சு நாம சில பேரை வைக்கிறோம் நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன் ஒரு மனிதன் எவ்வளவு வழங்கினான் என்பதை வைத்துக் அவனுடைய கொடையை எடை போடாது அவன் வைத்துக் பொருளை வைத்து அவனுடைய கொடையை எடை போடுவார் ஒரு மனிதன் எவ்வளவு வழங்கினான் என்பதை வைத்து அவனுடைய சாரிட்டி அங்கே வந்து எடப்போடாது அவன் எவ்வளவு வச்சுருக்காங்க நல்லா தான் இருக்கு அப்ப இருக்கட்டும் என்னுடைய படை இது நான் இந்த உடல் என்னுடையது இந்த மனம் என்னுடையது இந்த பொருள் என்னுடையது இந்த ஆசிரமம் என்னுடையது இந்த புத்தகம் என்னுடையது இதுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க சிருஷ்டி இது இதை போய் வந்து நாம அழிக்க முடியுமா இறைவனுடைய படைப்பை நாம என்ன பண்ண முடியும் நாம முதல்ல சொன்ன மாதிரி அதை நாம அழிக்க முடியாது அதை நாம கையாள முடியும் அதை பயன்படுத்த முடியும் அதை அழிக்க முடியாது எவ்வளவு அழிச்சாலும் திரும்பவும் எழுந்து நிற்கும் அதுக்காக நம்ம அழி அந்த மனசை கட்டுப்படுத்துற முயற்சி பண்ண வேண்டாம் நம்ம சொல்லலை அதான் சொன்னேன் பயன்படுத்தணும் அதை நல்ல முறையில பயன்படுத்தணும் அதை அழிக்க கூடாது அதனாலதான் ஒரு ஸ்லோகம் முதலே சொன்னேன் மனதேவ மனுஷியான காரணம் பந்த பந்தாய விஷயாசக்தம் முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருதம் இது ஒரு இது ஒரு கருத்து இன்னும் கூட சொல்லலாம் இதுலயே இன்னும் யோசிச்சு பார்த்தா பல விஷயங்கள் சிருஷ்டி அது என்னுடைய ஜீவ சிருஷ்டியை நீக்க முடியுமா முடியாதா என் கையில இருக்கு நான் அதை எப்படி நினைச்சுக்கிறது நான் மாத்திக்க முடியும் ஆனா அதை கண்ட்ரோல் அது ஈஸ்வரன் படைச்சிருக்காரு அது இருக்கு அதில் இருக்கிற அபிமானத்தை தான் நீக்கணும் ஆகவே நீ மனதை அழிக்க முடியாது அதுக்கு இந்த பதில் அப்புறம் அடுத்தது என்னன்னா மனதை அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா மனசில் தான் ஞானத்தை நாம் என்ஜாய் பண்ண வேண்டியிருக்கு ஆகவே மனசை என்னத்துக்கு அனாவசியமாக அழிக்கணும் ஆனால் மனசை சரியாக புரிஞ்சுக்கணும் நான் அது சொல்ல போறாரு சொல்ல போறதெல்லாம் அப்படிதான் வரப்போகுது எப்படிப்பட்ட மனம் இந்த மனசை இன்னும் ஒரு கோணத்துல சொல்றேன் இந்த மனசுக்கு மூணு மனசை மூணு விதமா நம்ம பார்க்கலாம் ஒண்ணு தூக்கத்துல லயமா இருக்கும் லயஹா லயகான அர்த்தம் மனசு தூக்கத்துல ஒடுங்கிடுறது அது இயற்கையா ஒடுங்கிறது அதுல ஒண்ணு நமக்கு கஷ்டமே இல்லை காலையில இருந்து கடுமையா நல்லா உழைச்சோம் மனா அடிச்சு போட்ட மாதிரின்னு சொல்றாங்க தூங்குவோம் நம்ம கடுமையா உழைச்சா நமக்கு நல்லா தூக்கம் வரும் விதர் சொல்றது இல்லையா வித நீத்தில இருக்கு உடம்புல அசதி ஏற்பட்டு அந்த உறக்கம் வரும் அப்போ இல்லாட்டி இந்த மாதிரி கிளாஸ் கேட்டாலும் வரும் அதனால இது வந்து என்னன்னா லயகா லயகா என்ன அர்த்தம் ஒடுக்கம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது பொறுமையா சொன்னாலே பண்றது பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தூங்க வந்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது உபனிஷத்து காரிகப்படி தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதை உணர கஷ்டமே கொஞ்சம் சொல்றவரே தூங்கினாலும் தூங்கிடுவார் அப்ப இந்த மனசுக்கு லயாவஸ்தான் மனசுக்கு பிராணாயமத்தியாகார தாரணா தியான சமாதி எல்லாம் பண்ணினோம்னா என்ன ஆகும்னா சமாதி சமாதி அவஸ்தான் மனசுக்கு ரெண்டு அவஸ்தை இருக்கு ரெண்டு நிலை இருக்கு அப்புறம் மூணாவது ஒரு நிலை இருக்கு அது என்ன நிலை மயக்கம் அர்த்தம் பண்ணப்படாது மயக்கமும் ஒண்ணுதான் மயக்கத்திலையும் என்ன ஆகுறது உடம்பு சமாதி மூர்ச்சா சுஷு சங்கராச்சாரியர் எப்ப பார்த்தாலும் ஆக மயக்கத்திலையும் மனசு இதா அங்கேயும் லயம் தான் ரெண்டே அவஸ்தா லயாவஸ்தா இப்ப என்ன சமாதி அவஸ்தா மனசுக்கு அப்புறம் இன்னொரு அவஸ்தா என்ன சொல்றோன்னு கேட்டா இதுதான் ரொம்ப முக்கியமானது பாதா அவஸ்தா இல்லை மனச மனமாகறது இற்கிறதுனச செய சமாதிக்கு போதுயத் நம்ம பிரயத்தனத்தினால அப்பிரயத்னமா வர்றது சுசுப்தி லயம் அப்பிரயத்னமா வர்றது மனோலயம் சமாதினி மனசு லயம் தான் ஆனா அது பிரயத்தன பூர்வக மனோலயா சமாதி அப்ரயத்ன பூர்வக மனோலயா சுசுக்தி இது புது வார்த்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இப்பதான் சொல்ல சொல்ல வருது நபில் தோறும் நூல் நயன் அப்ரயத் மனோலயா சுசுக்தி அப்ரயத்ன பூர்வக மனோலயா சுசுக்திஹி பிரயபூர்வக மனோலயா சமாதி பிரயத்தனபூர்வகமான மனோலயம் சமாதி அப்புறம் என்னன்னா பிரயத்னபூர்வக பாத மனோநாச லட்சியார்த்தம் மனோநாச வாச்சியார்த்தம் பண்ணக்கூடாது மனசை நாசம் பண்றது அப்படிங்கிறது வாச்சியார்த்தம் பண்ணக்கூடாது அது லட்சியார்த்தம் பண்ணிக்கணும் நாச நாசுத நாசப்படுத்துற மனம் பந்தப்படுத்தாத மனம் யிறுக்கு ஒப்பான மனம் அப்படி சொல்லுவாங்க எரிந்த கயிறுக்கு ஒப்பான மனம் என்னது பாதானா என்ன அர்த்தம்னா மனசு இருந்துகிட்டே இருக்கு மனசு மித்தியாங்கிற ஞானத்தோட மனசு இருந்து மனம் ஒரு பொய் என்று உணர்ந்து கொண்டே இருக்கின்ற மனமே பாதிக்கப்பட்ட மனம் மனசு மனசு சத்தியம் மனசு மித்யா அப்படிங்கிற ஞானத்தினால மனச மதிக்காம இருக்கு மனசுக்கு எவ்வளவு மதிப்பு தரணுமோ தருவோம் மனசு ஒரு கருவி அந்த கருவியை வச்சுக்கிட்டு நான் என்னவெனாலும் பண்ண முடியும் ஞானம் வந்தாதான் அப்போ அது வாசனை வேலை செய்யும் அதுவும் அதுக்குத்தான் சாதனை சொல்ல போறாரு பலப்படுத்தப்படுத்த மனசு வந்து என்ன பண்ணும் விட்டுடும் ஏன்னா நம்ம நிறைவை எங்கேயோ தேடி எப்ப பார்த்தாலும் இந்த பூர்ணத்துவத்தை உள்ள வெளியில தேடுறோம் இல்லாட்டி உள்ள தேடுறோம் கண்ண மூடினு பூர்ணத்துவத்தை தேடுறான் ஒரு குரூப் ஒருத்தர் என்ன சாதனம் கண்ண மூடினு பூர்ணத்துவத்தை தேடுறது ஒரு குரூப் கண்ண திறந்து வெளியில லோகத்துல பொருள் மூலமா நிறைவே தேடுறது ஒரு குரூப் முழுமையை புறப்பொருள்களில் தேடுவது ஒரு கூட்டம் அவர்கள் உலகியல் உலகியலை சார்ந்தவர்கள் அருளியலை சேர்ந்தவர்களையும் மற்றொரு கூட்டம் என்ன பண்ணுகிறது கண்ணை மூடிக்கொண்டு உள்ளே எங்கேயோ தேடுகிறது மனதை அழிக்கலாமா அதை தேடுகிறது ஒரு கூட்டம் என்னன்னா இதை பயன்படுத்துகிறது ஒரு கூட்டம் எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லி இதை ஹேண்டில் பண்ற விதமாக பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லி சத்குருநாதர் பரமேஸ்வரன் சாஸ்திரம் சம்பிரதாயம் நல்ல கலாச்சாரம் பின்னணி குடும்பம் தாய் தந்தை இல்லாட்டி உபனிஷத்துமாத்திருமான் பித்ருமான் குருமான் ஆச்சாரியவான் புருஷோ வேத இது சாதாரண வாக்கியமாக நான் நினைக்கல இதுக்கு ரொம்ப பலம் இருக்குன்னு நான் ரொம்ப பீல் பண்றேன் இல்லாட்டி லேசில் வர்றதில் நிறைய பேர் மாத்திரம் அதனால்தான் நம்ம சொல்றோம் குடும்பம் நல்லா இருக்கணும் அம்மா சரியா இருக்கணும் அப்பா சரியா இருக்கணும் உறவுக்காரங்கெல்லாம் சரியா இருக்கணும் அப்போதான் குழந்தைகளுக்கு பிற்கால வாழ்க்கை நல்லா இருக்கணும் எல்லாருமே தர்மத்துக்கு கட்டுப்படணும் எல்லாருமே கடவுளுக்கு பயப்படணும் அப்படி இருந்தால் தான் வருங்கால தலைமுறைக்கு நன்மை ஏற்படும் இல்லாட்டி நாமளும் கெட்டு போய்டுவோம் வருங்கால தலைமுறையும் வீணா போயிடும் இப்படிலாம் சொல்றதுக்கு காரணம் என்னென்னா வாழ்க்கையின் பேர்மைகள் விளங்க வேண்டும் என்றால் இந்த அடிப்படையான அம்சங்கள்லாம் இருக்கணும் மாத்ருமான் பித்ருமான் குருமான் ஆச்சாரியவான் புருஷோ வேணும் அப்பா சரியா இருக்கணும் குரு சரியா இருக்கணும் இந்த மந்திரோபதேசம் இந்த கர்மகாண்டம் தர்மத்துக்கு புரோஹித மாதிரி ஆச்சாரியவா இருந்தால் வேதாந்தத்தை சொல்லித்தரவர் பெரும்பாலும் பிதாவே குருவாவும் ஆச்சாரியாவும் ஆயிடுவார் அந்த காலத்துல அப்பாதான் ஆச்சாரியம் பாட்டே படிக்கிறது தான் ரொம்ப உத்தமம் அப்பா அறிவாளியா இருப்பார் அந்த காலத்துல பையன் அப்பாவுக்கு சொல்லி காலம் பெரியவங்க அதாவது நிம்மதியா இருக்கிறது தான் இவ்வளவு பிடிப்பு இவ்வளவு கட்டுப்பாடுகளும் இவ்வளவு நெறிமுறைகளும் எதிர்க்குன்னா நிலையான நிம்மதிக்காக இல்லாட்டி கட்டுப்பாடு இல்லாமல் நம்ம தாறுமாறுமா நிலையான நிம்மதி இருக்காது அறகுறையான நிம்மதி மாத்திரம் இல்ல துக்கத்தை அதிகமா வச்சுட்டு போயிடுவோம் நம்ம போற போதா யானை இருந்தாலும் ஆயிரம் பொண் இருந்தாலும் ஆயிரம் பொண்ணு செத்துன்னு கொடுத்தான் சீத காதின் செத்து போய் கொடுத்துட்டு போயிடுவான் சமுதாயத்துக்கு நிறைய பேர் அப்படி போற போது என்னன்னா இந்த உலகத்துக்கு நீ என்ன கொடுத்துட்டு போனேன்னா நான் அக்கிரமா அந்நியம் எல்லாம் பண்றது எப்படின்னு கத்து கொடுத்துட்டு போயிருக்கேன் அப்படின்னா அதுவா பண்றேன் மனச நாம எப்படி அழிக்கணும் பொய் என்று புரிந்து கொள்வதே மனோநாசம் பாதை பண்ணணும் எப்படி டம்ப்ளரை பாதை பண்ண இருக்கா டம்ளர் எப்படி அழிச்சோம் டம்ப்ளர் அழிச்சது மாத்திரமில்லை டம்ளர் அழிச்சதுக்கு பிறகும் கூட தமிழரை பயன்படுத்துறோம் அதே மாதிரி மனதை அழித்த பிறகும் மனதிற்கு உண்மையில் இருப்பு இல்லை என்று அறிந்து கொண்ட பிறகும் அதே மாதிரி தான் பொய்யான மனதை பொய்யாக பயன்படுத்துகிறேன் பொய்யான மனதை பொய்யாக பயன்படுத்துகிறேன் பயன்பாடு வந்து சத்தியமா பொ நம்ம தர்மமான பொய்யவே நாடி இருக்கிறது நல்லது நமக்கும் நல்லது சமுதாயத்துக்கும் நல்லது பொய் வார்த்தையை சொல்றோம் புரிஞ்சுங்க அது மெய் மாறி தோன்றுகிற பொய்ப்பொருள் மெய் போல தோன்றுகிறது தெரியல அப்புறம் விஷயம் இப்ப ஒரு உலகத்தை ஒரு பொருளை நாம பார்க்கிறோம் ஒரு பொருளை பார்க்கறதுங்கிறது ஒன்னு இருக்கு ஒரு மனசையோ உலகத்தையோ பார்க்கறதுங்கிற போது அது பொருள் இந்த புத்தகத்தை நான் பார்க்கிறேன் இந்த புஸ்தகத்தை பார்க்குற போது இது திருஷ்யம் இந்த புஸ்தகம் எனக்கு பாடத்துக்கு இது திருஷ்யமா இருக்கு திருஷ்யம்னா என்ன எனக்கு திருஷ்யம் இந்த புத்தகம் திருஷ்யம் இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம் எத்தனையோ பார்க்குறோம் எல்லாத்தையுமே நமக்கு வேணும்னா நினைக்கிறோம் நினைக்கிறது இல்லையே எதையுமே நமக்கு வேணும்னு நினைக்கிறது இல்லை சில பேருக்கு எல்லாத்தையும் வாங்கி பையில் போட்டுக்கிற மாதிரி போட்டுகிட்டே இருப்போம் அது போடு இதை போடு இதை போடு எல்லாத்தையும் போடு இலவசமாக அஞ்சு கொடுக்குறேன் நீ அதிக போடு எல்லாத்தையும் போடு ஒரு அறை வாங்கினால் ஒரு அறை இலவசம் போடு எல்லாத்தையும் போடுப்பா திருச்சியா போடும் இப்படி எல்லாம் இருக்கு நிறைய இது மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு அப்போ அதுக்கு பேரு திருஷ்யம்னு பேர் சாஸ்திரத்தில் என்ன பேரு நீங்கள் ஒரு பொருளை சும்மா அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் திருஷ்யம்னு பேர் ஆனா அது எனக்கு சுகத்தை கொடுக்கறது துக்கத்தை கொடுக்குறதுன்னு நினச்சா அதுக்கு பேர் விஷயம்னு பேர் சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்கிறது என்று நினைத்தால் அது விஷயம் இப்ப நான் இந்த லைட்டை பாக்குற போது திருஷ்யமா பார்த்துட்டேன்னா என்ன வந்து டிஸ்டர்ப் பண்றது அப்படின்னா கூலிங்கா இருக்கு சௌரியமா இருக்கு அப்படின்னு நினைச்சா அது விஷயமா இருக்கு விஷயம்னால என்ன அர்த்தம் விசேஷி பத்னாத்தி விஷயா விஷயத்துக்கு லட்சணமே அது நன்றாக நம்மை கட்டுகிறதுன்னு அர்த்தம் விஷயம்ங்கிற சொல்லுக்கே பொருள் அது நம்மை நன்றாக கட்டுகிறது இப்ப என்ன சப்ஜெக்ட் எதுக்கு சொல்றேன்னு புரியும் மனசை திருஷ்யமா பார்க்கறதா விஷயமா பார்க்கறதா மனச நான் விஷயமா பார்த்தா நான்சாரி மனசு மனச நான் வந்து திருஷ்யமா பார்த்தா அகம் அசம்சாரி அத்வைத அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சிவம் சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் ஆக மனசை எப்படி பார்க்கணும்னு சொல்கிற எவ்வளோ பாதாச்சாரி அப்படி சொல்ல போகிறேன் இத்தனை விஷயம் சொல்லியிருக்கேன் இனிமேல் இன்னொரு உதாரணக்காரம்னு சொன்னேன் கார் சரியில்லைன்னு சொன்னால் காரை நான் அழிக்கக்கூடாது காரை ரிப்பேர் பண்ணணும் ரிப்பேர் பண்ணி நான் அதை ஹேண்டில் பண்ணணுமே தவிர அதை அழிக்கக்கூடாது அழிக்கிறது முட்டாழுத்தணும் இல்லாட்டி காரை மாற்றிட்டு வேற காரை அந்த காரை யாராவது யூஸ் பண்ண தானே செய்கிறாங்க அப்படி மனசை யாருக்கா கொடுத்துட முடியுமா இந்தாப்பா இது செகண்ட் ஹேண்டு மைண்டு வச்சுக்கோ நான் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக மைண்டு வாழ்ந்து வர போகிறேன்னு வாங்கிக்க முடியுமா நான் வந்து ஆஸ் தட்சிணாவுத்துட்டு போய் கேட்டேன் இந்த மனதை தூக்கி அங்கே போட்டுவிடு எனக்கு ஒரு புது மனசை கொடு அந்த மனசை வச்சுட்டு நான் போகிறேன் அந்த பழைய மனசு இருக்குது ஒன்றுமே ஞாபகத்துக்கு வரப்படாது இது முழுக்க குழந்த மனசு மாதிரி இருக்கணும் அப்படின்னு நித்தியா கேட்கணும் மனசே குழந்த மனசு இல்லை அது ஜென்மாந்திரத்திலேருந்து என்னத்திலும் வாழ்ந்துட்டு வந்திருக்கு அதனால தான் அதோடய பிஹேவியரை நமக்கே ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் கத்து வந்தது புதுசா நமக்கு புதுசு கிடையாது போறது வருது சொல்ல முடியுமா என்ன நம்ம பண்ண புண்ணியம் சூக்மசரீரே வருகிறது புரிந்து கொள்ளுங்கள் ஆஹ் மனசை அழிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிஞ்சிடுது இல்லையா அதுக்கப்புறம் வந்து மனசை அழிக்கணும்னு நினைக்க முடியாது இனிமேல் மனசை அழிக்கணுங்கிற எண்ணமே தவறு மனதை எப்படி அழிக்கணும் கைவல் என்ன இந்த பாட்டை வேணாலும் நான் இங்கே சொல்றேன் அந்த அந்த பாட்டில் இப்படி சொல்லியிருக்கேன் கேட்குற அது நிறைய இருக்கு மனோநாசம் அழியறது அறிந்தேன் இனி ஒரு வச்சனம் கேள் சஞ்சலமற்று அகண்ட பரி அகண்ட பூரணமாய் சித்தம் ததாகாரம் ஆவதன்றோ சமாதி யோகம் உஞ்சனை ஒத்து அலைவது தன் சுவாவமாகி ஒரு கணத்தில் பல உலகாய் உதிக்கும் இந்த நெஞ்சகம் வத்துவில் நிலை அடைவது எப்படியோ நீர் சொல்வீரே அவருடனே சொல்ற கருது மனோகுணம் மூன்றில் ஒன்று கதித்தெழிந்தால் மற்றிரண்டும் கறந்து நிற்கும் ஒன்னு குதிச்சு மேலே வந்ததுன்னா மற்ற ரெண்டும் கீழே நிற்கும் தர்மம் மிகு சத்துவம் மேலான போது சன்மார்க்கமான தெய்வ சம்பத்து உண்டாம் மரும ரஜோகுணமாகில் உலக தேக வாசனையாம் சாஸ்திரவாசனையும் ஆகும் அருமகனே தமோகுணம் மேலான போதில் அசுர சம்பத்து உண்டாகும் அறிந்து கொள்ளே மனது சத்துவஸ்வரூபம் மற்றிரண்டும் வந்து கலந்தன அவை அவற்றை மாற்றினால் போம் தனது சன்மார்க்கத்தை விடாது இருந்தபோது தமோகுணமும் ரஜோகுணமும் சமிக்கும் பின்னை கணபரிணாமம் சரணம் போம் போனக்கால் கழங்கமற்று நின்ற ஆகாசம் போலும் நினதுளம் அப்படியாம் அப்பிரமத்து நின்றா ஒன்றாய் நிறுவி கற்ப சமாதியிலே நிற்கும் தானே களங்கமற்ற கண்ணாடி தன்முன் வேறோர் களங்கமற்ற கண்ணாடி காட்டும் போது விளங்கி அதன்மயமாகி அபேதமாகி விதற்பமின்றி நிறுவி கற்பம் ஆனால் போல் அளந்தறியப்படா பிபுவாய் சத்தாய் சித்தாய் ஆனந்தமாம் பிரம்ம தைக்கியமான உளன் தெளிந்தபடி இருந்தால் உலகம் எங்கே உலைவெங்கே என்று சங்கை ஒழித்திடாயே ஏகமாய் இவர் ரொம்ப முக்கியமானது ஏகமாய் மனம் இருந்தால் மட்டும் பாட்டு முடிச்சுடன் ஏகமாய் மனம் இறந்தால் ஜீவன் புத்தர் இருக்கு மட்டும் பிராரப்தம் எதனால் போகமானது புசித்து தொலைப்பதென்றோ புசிப்பதென்றால் மனம் தானும் போனதென்றே சோகமாம் மனம் இருந்தால் போகமில்லை தோன்றுமெனின் முக்தர் என்று சொல்லக்கூடாதே ரொம்ப முக்கியம் ஒழிந்தருள்வாய் தெளிந்ததன்றோ முக்திதானே தெளிவா சொல்லுங்க இந்த மனசு இருந்தா தானே மனசு செத்து போயிட்டா ஏது ஜீவன் முக்தி அப்படின்னு கேட்டால் சொல்றார் மனநாசம் சொரூபம் என்றும் அருபம் என்றும் வகுத்துரைப்பார் வரும் இவற்றில் வினவாத ஜீவன் முத்தர் இடத்தில் ஒன்றும் விதேக முக்தரிடத்தில் ஒன்றும் மேவு கண்டாய் தனதான சத்துவமாய் மனம் சேடித்து அடங்கும் போது அடங்குதலே அரூப நாசம் ஆக இந்த பாடல் எல்லாம் சும்மா சொல்லி வச்சேன் தெரியும் இந்த அஞ்சு பாடலையும் நீங்க படிச்சு அதை நல்லா பாருங்க கடைசிய ரெண்டு பாட்டு ரொம்ப முக்கியம் இந்த பத்தொன்பதாவது பாட்டும் இருபதாவது பாட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சந்தேகம் தெளிதல் படலம் கைவல்ய நவநீதம் இந்த பத்தொம்பது இருபது பாடல் இந்த இடத்துல ரொம்ப பொருத்தமான முக்கியமான பாடல் ஆகவே இந்த ஒரு பேக்ரவுண்டோடு நம்ம வந்து நுழைய போகிறோம் விதித்தியாசனத்துக்கு நுழைய போகிறோம் அவர் சொல்ல போகிறார் அமனி சொல்ல போகிற அமனி பாவகான்னா நிலையின் அர்த்தம் ஆனா மனமற்ற நிலை என்பதன் பொருள் என்ன என்பதை இவ்வளவு தூரம் சொல்லி இருக்கோம் இனிமேல் ஸ்லோகங்கள காரியெல்லாம் படிக்கணும் மனசோஹிபாவே துவைத்தம் நயோபலே மனோதம் சங்கராச்சாரியர் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறார் இதுக்கு முன்னால ஸ்லோகத்தில் மனசுதான் பார்க்கிறது மனசு தான் ஜாகிரத அவஸ்திலையும் அத்வைதத்தோட இணைஞ்சிருக்கிற மனசுதான் பார்க்கிறது போட்டார் அத்வைதத்தை விட்டு அதுக்கு தான் சொன்னேன் சர்பகா அதுல இன்னொன்னு என்ன அதிஷ்டான பிரம்மன் ரஜ்ஜு ஆசிரயா ஆரோப்பகா சர்பகா மூணு சொல்லியிருக்கேன் அதிஷ்டானம் ஆசிரயா ஆரோப்பா அதிஷ்டானம் என்னது பிரம்மன் ஆசிரயம் என்னது ரஜ்ஜு கயிறு சர்பகாங்கிறது ஆரோப்பம் அது மறந்துடக்கூடாது அது மாதிரி அத்வைத்தம் மனஹா துவைத்தம் அப்படி போட்டுக்கணும் அத்வைத்தம் அதிஷ்டானம் மனஹா ஆசிரயா துவைத்தம் ஆரோப்பம் புரிஞ்சுக்கம் அதிஷ்டானம் மனஹா அசிரயா துவைத்தம் ஆரோபம் மறந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாமரூப்பும் அதிஷ்டான அதிஷ்டானம் சைத்தன்யம் பிரம்மன் தான் அதிஷ்டானம் ஆனா அந்த பிரம்மன் இப்படி நாமரூபங்கள் எல்லாம் அந்த நாம எத்தனை நாமரூபங்கள் சொன்ன இது நாம ரூபம் இப்படி எடுத்தாலே நாமரூபம் மாறிவிடுது எடுத்தா நாமரூபம் வேற ஒன்று அதுக்குள்ள எத்தனை நாம ரூபங்கள் ஏகப்பட்ட நாமரூபங்கள் அதிஷ்டானம் மாயா ஆசிரியா அப்படி சொல்லணும் ஆசிரயா மாயா நாமரூபம் பிரபஞ்சம் ஜெகத் புரியுது இல்லையா அதிஷ்டானம் அதிஷ்டானம் பிரம்மன் மாயா ஆசிரயம் என்ன மாயா ஸ்ரீலிங்கம் ஆசிரியா போடுங்க என்ன போட்டா என்ன ஸ்ரீயாவது புல்லிங்கம் நபு புஸ்லிங்கம் பொண்ணு கிடையாது ஆயினால அப்படின் துவைதம் ஜகத் அதிஷ்டானம் அதிஷ்டானம் பிரம்ம ஆசிரயா மாயா ஆரோப்பம் ஜெகத் நாம ரூபாத்மகம் ஆரோப்பம் ஜகத் இப்ப அது மாதிரி என்ன சொல்றாரு அத்வைத்தம் மனஹா துவைத்தம் இப்போ என்ன பண்ணணும்னா துவைத்தத்தை அழிக்கணும்னா மனசை அழிக்கணும் மனசை அழிக்கணும் இன்டெரக்டாக என்ன புரிய தெரியுமா உங்களுக்கு மாயையை அழிக்கணும் மாயையை அழிக்கணும்னா என்ன பண்ணணும் மாயையை பிசிக்கலாக அழிக்க முடியும் மாயையை மாயின்னு புரிஞ்சுக்கிறது தான் மாயையை இருக்கிற பொருளை அழிக்கலாம் சரி இல்லாத பொருளை எப்படி அழிக்கிறது இப்போ டம்ளர் இருக்கிற பொருளா இல்லாத பொருளா இப்போ விட மாட்டோம் போக மாட்டேங்கிறது டம்ளர் இருக்கிற பொருளா இல்லாத பொருளா இல்லாத இல்லாத பொருளை எப்படி அழிக்கிறது இருக்கிற பொருளை தான் அழிக்க முடியும் அழிக்கணும்னா கூட இப்போ மனசை அழிக்கிறதுங்களே ஒத்துக்கிறோம் ஒரு வார்த்தைக்கு மனம் உள் பொருளா இல் பொருளா இல் பொருள் உள் பொருள் மாதிரி இருக்குது அப்போ இல்பொருள் தான் இல்லாத பொருள் தான் உள்ள பொருள் மாதிரி இருக்குதுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா அது இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் அதுக்கு என்ன பண்ணுறது அதுக்கு எதாவது ஸ்பெஷலாக எதாவது பண்ணணுமா டம்ளரை வந்து அழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் டம்ப்ளர் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் டம்ளருங்கிற சொல்லுக்கு பொருள் இல்லை ஆ இல்லாத பொருளை எப்படி அழிக்க முடியும் நம்ம அது ஏதாவது அழிக்க முடியாதுங்கிறது இது ஒரு காரணம் நீ தேவையில்லை இருக்கிறத வேணா நீ அழிக்கலாம் யூட் நீட் நாட் பீனு சொல்கிறோம் இல்லையா அதனால வந்து இருக்கிறத அழிக்க முடியும் இல்லாததை போய் எப்படி இப்போ அழிக்க போகிற அழிக்க முடியாது அது ஒரு காரணம் இப்போ என்ன சொல்கிறாருன்னா சரி நம்ம வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறார் கௌடபாதாச்சாரியார் அடுத்த கிளாஸில் பார்க்குறோம் சாயங்காலம் கிளாஸில் பார்க்கணும் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் அப்புறம் தான் ஓம் ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி பேதவிபாக யோமபத்வாப்த தேகாய தட்சிணாமூர்த்தஜே நம ஐயனே எனதுள்ளேன் என்று அனந்தஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி परापरमे, ओम शान्ति शान्ति शान्ति ही, ही, ओम, शांति, शांति, शांति हरि आदि அன்பர்வாழி பராபரமே ஓம்ஷா ஹரி ஓம் ஆதிநா ஜாரிக்கீரு